இந்த அர்த்தம் நம்பி எம்பருமான சொல்லப்படுகிறது அல்லால் இல்லை அல்லால் இல்லை சொன்ன போறோம் நம்பி எம்பருமானாருக்கு அருள் செய்த சாதன நைரபேக்கம் இங்கே கருத்தில் கொள்ள போறோம் ஆனால் இந்த திருக்கோட்டியூர் நம்பி இந்த சாதன நைரபேக்கியத்தை எம்பருமான எப்படி உபதேசிச்சார் அந்த விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல திருவருத்த பாசனத்தில் ஒரு ஐதிக்கியமாக ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்கார் அந்த வாக்கியங்களை வாசிக்கிற கேளுங்கள் என்ன அற்புதமான வாக்கியம் நம்மளை என்னுடைய சாம்பல் வேக்கியான ஒரு விஷயம் திருக்கோட்டையூர் நம்பி திருநாளுக்கு நடந்து விடத்து இவ்வர்த்தத்தை அருளி செய்வதாக ஒரு ஏகாந்த ஸ்தலத்திலே எம்பெருமானாரையும் கொண்டு புக்காராய் ஏகாந்த ஸ்தலத்தில் சொல்லணும் ஒத்தருக்கும் தெரிவிக்க கூடாது செம்பருமனாருக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு செம்பருமானார் கையபிடிச்சு ஆயிடுச்சு ஸ்ரீரங்கத்துல இது திருக்கோட்டூர்ல நடக்கல ஸ்ரீரங்கத்துல நடந்த விஷயம் அங்க ரொம்ப ஏகாந்தமா ஒரு சன்னிதிக்கு போனாரா அம்ம போன இடத்துல என்ன ஆச்சுன்னா திருப்பணி செய்வான் ஒருத்தன் அங்கே உறங்கி குரட்டை விடான்னு இருக்க அத்த கூட சொல்ற அவனும் பார்த்தா எவனும் கோவில கைங்கறி பண்ணிட்டு இருந்தா சந்தனி இருக்கிறத படுத்துட்டா நம்மளை யாராவது எழுபடுவான்னு சொல்லிட்டோம் ஏகாந்தமான இடம் தேடி இதே எடுத்து அங்க போய் படுத்துலான்னு திருப்பணி செய்வான் உறங்கி குரட்டை விட மருந்து சொல்லிட்டு போறதோட்டி அஜய் ஜோ சொல்ல விழுந்துட்டான் ஏகாந்தம் கட்டுப்போடு காதல விழக்கூடாது அவன் தான் இருக்கான் இவரு சித்தமாயில்லை திருக்குவாட்டியூர் நம்பிக்கு அந்த கொர்ட்டை கூட பொய்யா இருந்தா இல்ல அறக்கூட்டமா இருந்தா காதல ரகசியமா தொடர்ந்து என்ன பண்ண அவனை அணர்த்தப்பட்டோம் என்று விசைக்கு தவிர உதவே என்னன்னா பிற்றை விசையில் இன்னொரு தடவை நிஜமாவே இடம் ஒத்துரிமே இல்ல அந்த இடத்துல வந்து திருக்குவாட்டியூர் நம்பி இத்தை அருள் செய்ய கேட்டருளை இத்த எம்பருமானாருக்கு அருள் செய்யல இது வரைக்கும் போருமே அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள் உடனே அந்த உடனே அமுது செய்திருக்கிற அளவிலே உச்சி வெயிலே மத்தியான பன்னெண்டு மணி வெயில் அது அந்த சமயத்தில் திருமாளிகளை அமுது செய்து கொண்டிருக்கிறார் கொதிக்கிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் உச்சி வெயில் அமுது ஆழ்வான் அவருடைய இடத்துக்கேனார் எம்பருமானார் என்ன சொன்னாரா நம்பி இவ்வர்த்தத்தை ஒருவருக்கும் சொல்லாதே கொள் என்று அருள் செய்தார் ஆனால் உனக்கு இது மாட்டேன்கிறேன் இத்தனை எதுக்கு ஒரு திருப்பணி தெய்வான் தூங்குறவன் காரணம் விடக்கூடாது என்று திருப்போட்டி நபி அப்படி சொன்ன அர்த்தத்தை நட்ட பகல்ல கையல்ல பதறி ஓடி வந்து எம்பரமானார் உடனே திருக்கோள் அதாவது ஆழ்வானுக்கு என்ன சொன்னா உனக்கு இது சொல்ல மாட்டேனே நைரபேட்சத்தை அருளி செய்த நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது இத்தனை விஷயம் எதுக்காகனா இந்த ஆழ்வான் விஷயத்துல எம்பருமானாருக்கு இருக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான பிரீதி வேற யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட கூறத்தாழ்வான் திருநாட்டுக்கு ஏடுற பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த புஸ்தகத்துல திருநாட்டு கேள்றத பத்தி மூணு நாலு விஷயங்கள் இருக்கு எம்பருமானார் கேள்விப்பட்ட ஆழ்வான் போய் எம்பருமானத்துல போய் கேட்கிற எனக்கு சம்சாரம் வெறுச்சு போயிடுச்சு இப்ப பரமத்தத்துக்கு போகணும்னு உடனே அதை தவிர வேற எதுவானா கொடுக்குறேன்னா எம்பெருமா எனக்கு அது தவிர வேற எதுவுமே வாண்டானு சரி வேற வழி இல்லை கொடுத்தோம் உமக்கும் உமோடு தொடர்புடையாருக்கும் கொடுத்தோம்னு சொன்னார் இதை கேட்ட உடனே உடையவரைக்கு போய் சமாச்சாரம் சொல்லிவிட்டா சொன்ன உடனே அவருக்கு பரம சந்தோஷம் என்னன்னா நமக்கு அவரோட சம்பந்தம் இருக்கிற நமக்கு மோகம் மோட்சம் நினைச்சோம் எரிந்து கூத்தாடின அப்புறம்தான் தோணுச்சு அடட் ஆழ்வான் சம்பந்தத்தாலும் மோக் சந்தோஷப்பட்டமே ஆனா ஆழ்வானை பிரிய போறமேனு அந்த வருத்தம் ஏற்பட்டது உடனே நான் இப்படி திரும்பினா எப்படி நீ ஆழ்வானுக்கு மோட்சம் கொடுக்கலாம் என்ன போய் பெருமாள் சண்டை போட வேண்டியது கொஞ்சம் சண்டை போட்டா நிச்சயமா எம்பருமானாலும் ஒண்ணும் அபிப்பிராயத்தை மோசம் இல்லையா என்ன ஆகும் ஆழ்வானுக்கு இவருக்கு சொன்ன வார்த்தை பொய்யன் ஆயிடும் நமக்காக எம்பெருமான் பொய்யனாக ஆகக்கூடாது சரி ஆழ்வான் நினைவே தலைக்கட்டும் திருப்படி ஆழ்வான போய் கட்டியா அணைச்சிடு ஆழ்வான் என்ன இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணி நீர் அடிக்கொதிப்பாலே மறந்தேன்னு ஆறாயிரம் குருபரம்போகலாம் இல்ல மோக்ல போனால் ஒரு காரியம் முதல்ல தேவரீர் எழுந்தருளி பின்னால் அடியன் வந்தாங்க ஒரு காரியம் அடியன் அடியன் விஷயத்தில் தேவரீர் பண்ண வேண்டியிருக்கு என்னன்னா ஏன்னு பரமகுதத்துக்கு போனா அவெல்லாம் என் விதிவக புகுந்தனர் என்று நல்வேதியில் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர் என்று உள்ள வரைச்சியே அவர் நித்தியசுவர்கள் முக்தாத்மாக்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்த ஒரு நித்ய முக்தாத்மா அவர் திருவழ தீர்த்தம் சேர்த்து அந்த சீபாதி தீர்த்தத்தை தலையில் தெரிச்சு பாடம் அது வழக்கம் அது ஆழ்வார் பாடி இருக்க அதுக்கு என்ன வந்தது இப்போது எம்பருமானார் கேட்கிறார் ஒருவேளை தேவரீர் முன்னார எழுந்தருளின பிற்பாடு அடியேன் எழுந்தருளினா அப்ப அடியேனுடைய திருவடிகள்ல அடியனுடைய சிறிய பாதத்துல தேவலீர்த்தன் சேர்க்க வேண்டிய அடியனுக்கு இஷ்டம் இல்ல அங்க போய் தேவனீர்ல அடியன் தான் அதுக்காக அடியன் போறேன் அங்கையா அடியன் தான் பெறணும் தேவர் பெறக்கூடாதுன்னு நசாஸ்திரம் நைவ சக்கரமாக இருக்கிற நிச்சய மூத்தல கூட தேவரீர் எப்படி ஒரு காரியக்கிரமம் தேடுவதே இது என்ன ஈடுபாடு என்ன ஈடுபாடுன்னு அப்படியே விம்பரமான மோஹித்தான் அவருக்கு காதல துவயத்தை உபதேசிச்சார் எல்லாம் தனித்தனி ஐதீகங்கள் கடைசியில இருக்கிற விஷயம் ஆழ்வான் திருநாட்டுக்கு எழுட்ட எழுதின உடனே அவரை கட்சி ஓன அழுதார்கள் பல வேதாந்திகள் எப்படிப்பட்டாலும் பிறந்திருந்தா ஒரு நாள் போகத்தான் வேணும் அதுவும் இந்த சரீரம்ங்கிறது நிச்சயமாக கழிய வேண்டிய ஒன்று என்னெல்லாம் நன்னா தெரிஞ்ச எம்பருமானா ஆழ்வான பிரிஞ்சு அழுதா வேற யாருக்கும் சொல்ல அழறும் பொழுது இந்த பாதுரத்தை சொல்லி அழுத ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று இந்த பாதுரத்தை சொல்லி அழுதார் ஒரு மகள் தன்னை உடையேன் உண்மையாக ஒரே ஒரு தீனா உறத்தாழ்வான போல இன்னொருத்தர் கிடையவே கிடையாது அதத்தான் உபமான மகேஷானான் சாது நாமிய என்ன ஆழ்வான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் என்ன அப்படிப்பட்ட புகழ் அவருக்குத்தான் உண்டு உலகம் நிறைந்த புகழ் அது திருமகள் போல வளர்த்தேன் செங்கல் தான் கொண்டு போனான் இதுதான் பாசனம் அத்தை சொல்லி கதை எழுதாராம் ஆனால் அதுலேயும் ஒரு விசேகம் அதை கூட இந்த புசகத்தில் எழுதியிருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் நெஞ்ச நிச்சயம் நெஞ்சிலே அதை கொள்ள வேண்டும் என்னன்னா ஐதி மனவாள மாமிரிகள் வியாக்கியான பெரியாழ்வார்கள் திருநாட்டுக்கு எழுந்துள்ள விஸ்லேஷம் பொறுக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு மகள் தன்மை உடையேன் என்றும் உலகம் நிறைந்த மகளால் திருமகள் போல வளர்த்தேன் என்றும் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்றும் அருளி செய்தார் என்று பிரசித்தம் இரே இருக்கு இதை வைத்து காஞ்சி சுவாமி ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டினார் என்னன்னா பாசுரம் எப்படி இருக்குன்னா பொறுமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த போழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் பாசுரம் முழுக்க வரிசையா சொல்லிட்டேன் மணவாள மாமனிகள் வியாக்கியான என்ன எழுதியிருக்காருன்னா பொறுமகள் தன்னை உடையேன் என்றும் நடுவர் ஒரு என்றும்னு போட்டார் அதே பாசுரத்துடைய அடுத்த கண்ணி தான் அது உலகம் நிறைந்த போழால் திருமகள் போல வளர்த்தேன் என்றும் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்றும் என்னும் மூணு என்றும் போட்டிருக்க மணவாள மாமனிகள் ஒரே பாசுரமா இருந்தா அது மூணு என்றும் போட வேண்டாம் ஒரே ஒரு என்றும் போட்டா போறோம் ஏன் போட்டிருக்காரு உபன்யாசத்தில் தெரிவித்த விஷயம் கண்ணீர் காஞ்சி சுவாமி பிருத்ராஜா அழுவர் அது அப்படியே அடிக்குறிப்பா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் என்னன்னா இங்கு பாசுரமானது உறமகள் நன்மை உடையேன் உலகம் நிறைந்த பொழால் திருமகை போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்று தொடர்ச்சியாக இருக்கிறது ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ள ஐதீகத்தில் உறவுகள் தன்னை உடையேன் என்றும் உறவம் நிறைந்தபோதால் திருமகள் போல வளர்த்தேன் என்றும் செங்கன்மால்தான் கொண்டு போனான் என்றும் அருளி செய்தார் என்று மூன்று இடங்களில் இடையிடையே என்றும் என்றும் என்றும் என்று வியாக்கியானத்தில் மனவாள்களால் எடுத்துக்காட்ட பெற்றிருக்கிறது எனவே கூறத்தாழ்வானை பிரிந்த வருத்தத்தினால் தொடர்ச்சியாக பாதுரத்தை சொல்ல முடியாத உடையவர் ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டு சிறிது நேரம் அழுது கண்ணீர் வடித்தார் பிறகு அடுத்த வாக்கியத்தை உறவுகள் தண்ணி உடையேன்னு சொன்னே மூச்சி கொஞ்சம் நிமிர்த்த நிபர் உலகம் நிறைந்த போனால் திருமகல் போல வளர்த்தேன்னு அழுவான் இப்படி அடுத்த வாக்கியத்தை கூறி இருக்கிறார் மீண்டும் சிறிது அழுது பிறகு அடுத்த வாக்கியத்தை கூறியிருக்கிறார் அந்த அளவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்திருக்கிறது என்பது மாமணி வியாக்கியானத்தால் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி பிரதிபாதி வெங்கரம் பருளி செய்வார் என்ன அடிக்குறிப்பியிருக்கூரத்தாழ்வான எவ்வளவு ஈடுபாட்டோடு எவ்வளவு பிரீத்தி விசேஷத்தோடு நினைச்சே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஆழ்வானுடைய அந்த ஆயிரமாவது திருநட்சத்திர வைபவத்தில் அந்த ஆழ்வானுடைய சிறப்பை சொல்லுகிற ஒருமகள் தன்மை உடையேன் என்கிற பாசனம் இன்னைக்கு இந்த இடத்துல நடக்க போகிறது இன்னைக்கு மத்தியான சிறப்பு திருமஞ்சன் ஆகி உடனே சேவை செய்ய இன்னைக்கு அதுதான் சிறப்பு இன்னைக்கு அந்த பாசுரத்தை அனுசரிக்க போகிறார்கள் அதுல சுவாமி அழுந்தருளி நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷேஷம் அவகாசமே இல்லை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறுத்த கண்ணனு போட்டிருக்காள் அதனால ஒரே ஒரு கிருஷ்ணாவதார வைபவம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அற்புதமாக சுவாமி கண்ணன் சுவாமி தெரிவித்து விட்டார் அவரேதான் கண்ணன் ஆழ்வானும் கண்ணனும் அதனால பத்தி அவரே அற்புதமாக தெரிவித்து விட்டார் மேல என்ன அதிமான்ஷ ஸ்தவம் அது போல ஒரு ஸ்தவம் இனிமேல் அபூத்தம் அபவிஷேதி காந்தி சுவாமி அதிமான்ஷ ஸ்தவத்தில் அவருக்கு தனி ஈடுபாடு வேற யாருமே இந்த மாதிரி ஒரு சோத்திரத்தை அவர் அருள் செய்யவே இல்லை ராமாவதார சரித்திரங்கள் வரும்பொழுதோ நிறைய கேள்வி கேட்டு அவரை மடக்குவார் ஆனால் கிருஷ்ணாவதார சரித்திரத்தை வரும்பொழுதோ கேள்வி கேட்டு எல்லாம் கேள்வியே கேட்க வேண்டாம் ஏன்னு கேட்டான் எதிர்த்தாலும் கேள்வியாக இருக்கிற விஷயம் அது ஆனால் அதுல ஒரு விஷயத்தை நினைத்து ஒரு கேள்வி கேட்டு ஆழ்வன் அந்த கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டேன் அது ஒண்ணு மட்டும் சொல்லி நிறுத்தும் ஏன்னா கண்ணன் போட்டதுக்கு சேர ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் என்னன்னா எம்பது நான் கண்ணனாய் அவதரித்தான் அவதரித்த காலத்துல அவன் என்ன பண்ணினான் பெண்ணைய திருடினா யசோதைய அவனை கட்டி போட்டான் அது கட்டி போட்டது கூட காரணம் ஸ்லோகத்துல ஆழ்வான்னு ரொம்ப அற்புதமா தோக்கிறான் ஏன் கட்டி போட்டான்னா பிரீத்தி விசேஷம் தான் காரணம் இவன் எல்லா இடத்துலயும் போய் இவன் வசவு வாங்குறான் அத்தனை பேர் ராத்துல போய் திருடி இவன் வசவு வாங்குறான் மிரட்டுறது கூட இஷ்டம்ஜ உரப்பாள் யசோதைன்றா ஆனா எப்படி மிரட்டுறான் பயப்படும்படியா மிரட்டுறதில்லை என்னன்னா தீம்பிலே தகனேறும்படி ஆயிட்டு உறப்புவது என்ன வியாட்சியாந்திரா உனக்கு இவ்வளவுதான் சாமர்த்தியமா இவ்வளவுதான் சாமர்த்தியம் அப்படின்னு தான் கேட்பல தவிர அஞ்ச உறப்பாள் பயப்படும்படியா மிரட்டுறதில்லை சொன்னவள் பெண்ணான ஆண்டா எங்கு தெரிஞ்சுட்டான் ஸ்தாபன போய் கேட்கணும் அவர் தாப்பினார் பெரிய ஆழ்வார் யசோதா பாசனம் பாடுவர் என்ன பாசனம் தெரியுமோ எல்லாரும் வெண்ணை விழுங்குகிறான் வெறுங்கலத்தை வெப்படையுல்லாம் ரொம்ப காரியங்கள் பண்ணிட்டே இருக்கான் இவனை ஏதாவது கொஞ்சம் கண்டிச்சு வை இப்படி பண்றானேன்னு அவ போய் புகார் பண்றான் புகார் பண்ணினா யசோதா என்ன பண்ணனும் யார கண்டிக்கணும் கண்ணனைத்தான் கண்டிக்கணும் ஆனா அவளை எப்படி கண்டிச்சான்னா இந்த பத்து பாட்டுல ஒரு பாட்டு புகார் வழங்கி பாசுரத்துல ரெண்டாவது பாட்டு அவள் தாயார் வந்து கண்ணா பாத்து சொல்ற வார்த்தை இதே மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும் அந்த யசோதனுடைய பாசுரத்தான் பார்த்தா அஞ்ச உறப்பாள சோதனை தெரிஞ்சு போடும் ரெண்டாவது பாட்டுல என்ன இருக்குன்னா வருக வருங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய புழல் செய்யவாய் முகத்து சாதுத்த நம்பி வருக இங்கே வசவாய் என்ன கொண்டாட்டம் என்னமா கொஞ்சம் குழந்தைய இப்பதான் புகார் பண்றான் உன் பிள்ளைய முதல்ல ஆத்து உள்ள பூட்டி வை வருக வருங்காய் அசலகத்தாரு பரிபவம் பேச தரிக்காத்துக்கார வந்து பரிபவம் பேசறத என்னால தாங்க முடியல நீ வந்து சேர்த்துதான் சொன்ன அதான் பாசுரத்துல இருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா வேண்டா பா வேண்டியவண்ணு ஆப்லேயே வச்சிருக்குது நீ எதுக்கு இந்த கண்ட கழுசு வட்டிலேயும் போய் வண்ணை சாப்பிடுற அந்த கண்ட கழுசாடுகளும் வந்து உன்னை வெயில் இப்படின்னு சொன்னா யாருக்கு விசவுது கண்ணனுக்கு வசவில்லை வந்து சொன்னவர்களுக்கு வசிக்குது இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண அஞ்ச உறப்பாள சோதனை பரவாலேயே வைச்சுட்டாரு